முகமது அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் இன்னும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் கொடியல்லாக அன்பும் இன்னும் நான் முஸ்லிமான அனைத்து மக்கள் மீதும் சலாமும் சொல்லிய பின்பு அல்லாவுடைய புனித கடமைகளில் ஒன்று ஜிம்மாவுடைய கொடுபா தொழுகைக்காக வேண்டி அல்லாஹுடைய அடியார்களே நல்லவை ஒதுக்கி விலகி தகுவாவை நான் வசிய செய்து கொள்கின்றேன் அன்பான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹு அவர்கள் மூலமாக வருஷத்தில் ஒரு மாதம் எனவே இந்த பருவான கடமையான நோன்பு புனித ரமதானுடைய மாதத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறார் அதனால மலானுடைய மாதம் வேற நோம்புடைய கடமை வேற இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துடைய நோம் உதாரணமாக வெள்ளிக்கிழமை நாள் வந்து அந்த நாளுக்கு ஒளிய தொலிகைக்காக வேண்டிய அதே மாதிரி பெருநாள் ரெண்டு பெருநாளுடைய ரெண்டு பெருநாளும் அந்த நாள் சிறந்தது அந்த நாளுக்காக வேண்டிதான் குளிக்கிறதும் அந்த நாளே தான் எங்களுக்கு பெருநாள் ஜும்மாவும் இருக்கும் அதனால வெள்ளிக்கிழம நாள் அது சிறந்த நாள் அதில் குளிக்கோணும் அந்த நாளுக்காக வேண்டி அந்த நாளுடைய ஒரு சிறப்புதான் இந்த ஜும்மா அதே மாதிரி மாதம் ரமதான்டத்துல மிச்சம் பொ இந்த மாதத்தைப்படுத்த நோம்பு நோம்பு அல்லாஹுல குறுகிறான் ஷஹரு ரமதான் ரமதானுடைய மாதம் ரமதானுடைய மாதம் மாதங்கள்ல சிறந்த ஒரு மாதம் தான் நாங்க கூடிய ரமதானுடைய மாதம் அந்த மாதத்துக்கு பேர் ரமதான் ரமலான் என்றால் கடும் உஷ்ணமுள்ள நாள் அந்த நாளில்தான் நோன்பு நோன்பு கடமை நோம்பு நோம்பு குடியுங்க அந்த பத்தி குரான் அல்லா கூறும் பொழுது இந்த மாதம் என்றால் எவ்வளவு பொறுமதியான கண்ணியமான மாதம் என்றால் குரான் குரான் இதுல இறக்கி வைக்கப்பட்டது இந்த மாதத்தில்தான் இறக்கி வைக்கப்பட்டது அப்படிப்பட்ட மாதம்தான் ரமதானுடைய மாதம் அன்பான சௌதரி எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை இந்த மாதத்துடைய ஆகப்பெரிய சிறப்பு கண்ணியம் இந்த குராண பண்ணு குரான் அல்லாஹு சாலா குரான மட்டுமல்ல குரானுக்கு முன்னால வந்த ஏனைய வீரங்கள் உதாரணமாக ஜபூர் அதோடைய சௌரா அடுத்த மூணாவது இஞ்சி இந்த மூணு வேதங்களும் அந்தந்த நபிமாறுகளுக்கு நோம்பாலியா இருக்கும் பொழுதுதான் இறங்கி வைக்கப்பட்டது உதாரணமா சௌராத் முசால் இஸ்லாமு கொடுக்கப்பட்ட இந்த குரான் சௌராத் அவால் அல்லா தால சொன்ன நீங்க தூசி நாமங்குவாங்க நோம்பாலியாக ஒரு மாசம் நோம்பாலியா போனான் அல்லா தாலுக்கு கடைசி நாள் தரப்படும் இவங்க பார்த்தாங்க உடம்பாளையும் சுத்தமாக கொண்டு போகணும் அதனால விஸ்வாஸ் செஞ்சா விஸ்வாஸ் செஞ்சு அல்ல இடத்துல போகும் அல்ல சென்ன இந்த இடத்துக்கு வாங்க அங்க போ அல்லா தாலும் நாங்க முப்பதோட அவளுக்கு பத்து நாள் எக்ஸ்ட்ரா கூட நாப்பது நாள் நாப்பது நாள் ஒரு பொறுமதி ஒண்டி நாப்பதாவது நாள் தான் அவளுக்கு வேதம் நோம்பாதியா இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்டது அதே போலிஸ்லாமியாக ஒரு கட்டத்தில் வாழ்ந்த நேரத்தில் ஒரு காட்டு பிரதேசத்தில் இருக்கும் பொழுதுதான் கொடுக்கப்பட்டது என்று ஹதீஸ் சொல்லு அதே மாதிரி இவருடைய தலைவர் முகம்மது அவர்களும் இருக்கும் பொழுதுதான் குர் முழு குரவானை மறக்க வைத்தார் இருந்து அந்த இறங்கின மாதம்தான் குரான் அதனால குரான் அன்பானு சகோதரின் மக்கள் இதை விட்டு மிச்சம் தூரத்தில் செஞ்ச கஷ்டங்கள் தியாகங்கள் இந்த குரான் உருவான வரலாறு பாகத்தில் பெரிய உலமாக்கள் பெரிய பெரிய கிதாபெலாம் இருக்கிறார் இந்த குரான் எப்படி இவ்வளவு கஷ்டத்தோட உருவாக்கப்பட்ட குரானுக்கும் இடையில ஒரு தொடர் கொண்டு மாறும் ரமதான் இல்லாட்டி குரான் இல்ல குர்வான் இல்லாட்டி ரமதான் இல்ல அந்த ஒரு சூழ்நிலை இருக்க அதனால குரானுடைய ஆரம்புடைய குரானுடைய குரானத்திலே வைத்து ஓதினவர் இப்ப குரானுடைய ஆயத்துகள் ஒன்றொன்றாக இரங்கல் அல்லாவுடைய புறத்தால அன்பான சகோதரர்களே அலைபாக்களை ஆயத்துகளை அதனால சஹாபாக்கள் குர்வான் அந்த காலத்தில பாதுகாப்பது இரண்டு வலிய அமைச்சார்கள் ஒன்பே அவங்க உள்ளத்துல குர்வான் பாடமா இருந்தது இது ஒரு முறை குரான பாதுகாப்பு குரவான மனசில் எடுத்து பாடமாக்கினார் அவர்களுக்கு பொருள் கொண்டு வரது இந்த அடுத்தாவது சூர்ணமா பாடமாக அதுக்கு பிறகுதான் மக்கா வாசியர் முகாஜித்கள் பாடமாக ஆரம்பித்தார் மக்கா, 22 புஸ்தக வடிவத்தில் இந்த குர்வான் இருக்கிறது குர்வான் இறங்குது அல்லாஹ் ரசூத்தில அவர்களுக்கு குர்வான் பாடமாகிக் கொண்டே போறான் இது ஒரு முறை குரான பாதுகாக்கிறது இரண்டாவது முறை சஹாபாக்கள் எழுதினார்கள் குறைஞ்ச சகாபாக்கள் குரான் இறங்க இறங்க எழுதினார்கள் எழுதினாம் உண்டு காவிசம் வெள்ள கல்லுகள் எழுதினார் வெள்ள கல்லுகள் இரண்டாவது ஈச்ச பல மரத்துடைய ஓலைகள் ஜரித சுச்ச பல மர ஓலைகள் எழுதி வைச்சான் அடுத்தது நாலாவது ஒகம்ளுுல்ல எ எழு வச்சாம் ஆளுடையுடைய தோளுகள்ல எழுதி வச்சா இது ரெண்டாவது மரம் புராண பாதுகாப்பு ஒன்று வந்து உள்ளத்தால உள்ளத்துல பாடமாக்கி புராண பாடமாக பாதுகாத்தா எுகள் மரக்கு அடுத்து மிருகங்களுடைய தோளுகள்ல இப்படி குரான் அவங்க பாதுகாத்தாங்க அப்ப அவர்களுடைய மௌசு வபாத்தாகும் வரையில் குரான் இப்படிதான் இருந்துச்சு பாடமா அவர்கள் சொல்ல இந்த ஆய திறங்குது இந்த இடத்துல எழுதி இந்த சூறா இறங்குது இந்த சூரத்துக்கு பின்னால இந்த சூரத்துக்கு முன்னால் எழுதி வைக்க இந்த கதாதிக்களுக்கு வழிகாட்டிக் கொண்டே போனான் அதனால இந்த புறானுடைய முறை எப்படி இருக்கிறதோ இந்த முறைதான் காலத்தில் இருந்தது ஆனா புஸ்தக வடிவம் இல்லை சூரத்துள் பாத்திக ஆரம்பித்தால் சூரத்து நாஸ் வரையில் இது இந்த இந்த ஆயத்தில் வரும் அவர்கள் மூலமாக நியமிக்கப்பட்ட முறைகள் அதனால் எந்த சந்தேகமும் இல்லை எந்த மனசுக்கு பார்வம் இல்லை இந்த அடுத்த குரானா ரச சூரத்து முனாபிக்க ஓதுபடி சொன்னாங்க அடுத்தது இந்த ரெண்டையும் ஓதிவாங்க இதே மாதிரி சொன்னா வெள்ளிக்கிழமனால் சூரத்தில் அப்ப விலங்கு இது மாதிரி ஹதீஸ்ல இருந்து ரசூலாஹு வலை வசலம் அவர்கள் சூரத்துக்கும் சூரத்துகளுக்கும் ஒழுங்கு முறை செஞ்சாங்க பொறான் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தால் இந்த முறை ரசூ அப்ப செல்லிக்கோ மாட்டாங்க தொழிற்சிக்க தகாபி கொம்புல அப்ப விளங்குது இந்த குரானுடைய முறை கிதாபு வடிவம் அந்த காலத்தில் இருக்கல்ல ஆனா இதனுடைய ஒழுங்கு முறை ரசூ அப்ப நியமிச்சுட்டான் இந்த நிலைமையில விட்டு போனார் தோள்கள்ல இதே போல எலும்புகள்ல இதாக பொறுப்பில பாதுகாத்தார்கள் சில கொள்ளுகளை கெட்டி வச்சிருந்தாங்க ஏதா இதுல குரான் ஆயத்திருக்கு ஒரு காலத்துல தேவைப்படும் அன்பான சகோதரர்களே அதுக்கு பின்னாலுடைய அதுல எழுபது சஹாபாடையா பயந்தாங்க பயப்படவும் முதலாவது மிச்சம் பயந்தவர் தான் உமர் பின் அவனோட விஷயத்தில் அதை மதிச்சாமல் என்று சொல்லுதான் வெளியே சொல்லப்படாது அவமதிக்கப்படாது அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட சகாபாக அந்த செய்த பயந்தாங்க இப்படி போனா பகவான் வீணாமிடுமே முதலாவது வந்து இப்படி போனா குர்வான் எப்படி உண்மை பாதுகாக்க ஒண்ணி சேர்க்கும் ஏனென்றால் இது நபி செய்யாத ஒரு வேலை உண்டு செல்வ மாதிரி புகாரிலே முஸ்லீம் லீக் குர்வான ஒன்றி சொல்லி ஆதார் கேட்கும் அந்த சிந்தனை எல்லாம் அவங்க விஷயத்தோடு இந்த காலத்துல விஷயம் தெரியாமல் குருவான் செஞ்சாம இதுவும் பயந்தா என்றாலும் சொல்லி அவங்களோட உள்ளத்தை திருப்தி படுத்தி தாரி செய்வார். அவர் இந்த விஷயத்தை முன்னால விஷயம் அவரும் சேர்ந்து அவரை உள்ளம் உள்ள இவளும் சரிபாக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க என்னென்ன குரான் பாடமோ என்னென்ன ஆயத்தை எழுதி வச்சிருக்கிறீங்களோட காலத்துல எல்லாத்தையும் கொடுவாங்க மசூத் நபவிட பள்ளி நீங்க ரெண்டு பேரும் ஒன்று எளிதனத்தை பாருங்க அவர்தன உங்களோட எளிதன சரி என்றால் அதை கபூர் பண்ணு அப்ப ரெண்டு பாடமாக்கின வகையிலையும் இரண்டாவது எழுதின வகை குர் நம்பிக்கல்கள் சாட்சி வைக்கிறதுக்கு அந்த தூரத்தை யோசனை பண்ணினான் குரானுடைய சகாவாக்கள் செக் பண்ணி தான் எடுக்கும் அதுல ஒன்னு செக் பண்ணுங்க நீங்க பாடமாசின வகையில் நீங்க பாருங்க எழுதின வகையில் சரிய அதை கபூர் பண்ணி எழுது இப்படி சஹாபாக்கள் கொண்டு வந்து கொண்டு வந்து மாதத்துல ஒரு பிரதியில எழுதினான சஹாபாக்கள் அலிரதி எல்லாம் போன்ற எழுதின அந்த காலத்துல வேசி பிரதிய தயார் பண்ணினார் தயார் பண்ணி சகோதரோ அதே மாதிரி சகோதரிகளே இப்படியே பொர்வான் ஓதியது அந்த காலத்துல செய்த அபுபக்கருடையாங்க அந்த பிரதி செய்தர் ரவிடைய கைந்து வந்து கையில பாதுல மூணாவது ஹலீஃபா வெற்றிகள் வருது அவங்க இரா யுத்தில கலந்து கொண்டாங்க ஆர்மீனியா ஆ கைப்பற்ற விஷயத்தில அந்த யுத்தம் எல்லாம் முடிச்சு மதீனாக்கு வந்து முதலாவது ஜனாதிபதி யுத்தங்கள் கலந்து கொண்டு மதீனாக்கு வந்து முதலாவது ஜனாதிபதி அவர்களே நான் உலகத்துடைய அவங்க இஷ்டமாறி ஓதுரா எப்படி நசாராக்கள் சௌராத் இங்கில்ல கழுது வேறுபாடு பட்டு பல கோணங்களா குரான பிரிச்சிடுவாங்களோ அந்த பயம் எனக்கு பல மாதிரி குரான் ஓதுறாங்க ஏன்னா பிரசித்தி கருதி எல்லாம் அந்த ரெண்டு சஹாபாக வைத்து குரான் ஆரம்பிச்சாங்க அது ஏழு லோகத்திலையும் ஓது ஏழு உதாரணமாக இதே போல மொரோக்க பக்கமா போனால் அவங்க சூரத்து ஆயத்துக்கு அதே தான் அதே எழுத்து தான் ஆனா உச்சரிக்கல வித்தியாசம் இதெல்லாம் சொன்னாங்க உஸ்மான் நீங்க முழு உலகத்துடைய சகாபாக்களை எல்லாரையும் ஒரு கிராசோதவை என்ன செஞ்சாங்க முழு உலகத்திலேயும் பிரிஞ்சிருக்கக்கூடிய எல்லாரையும் மதீனா முழுவதாக மரக்கத்துக்கு செங்கலை கலப்பிச்சான் எல்லா சகாபாக்கள் வந்தான் என்ன செய்ய நான் இப்படி பல பல பல பல ஸ்லூப்ல பல சத்தத்துல நாங்கடுங்க நாங்களும் ஒரு முறையில பேசுவோம் நீங்க கிழக்கு போன என்றால் அதோடு உச்சரிப்புதான் உச்சரிப்பு வித்தியாசம் இந்தியாவுக்கு போனால் அங்கே தமிழ் தான் பேசுகிறாங்க போனால் தமிழ் எழுத்தொண்டுதான் உச்சரிப்பு வித்தியாசம் இதான் அரவிலே இருக்கு இப்ப உஸ்மாரத்தில் எல்லா உச்சரிப்பையும் முட்டுட்டு குரேஷியனுடைய உச்சரிப்படு என்று சொல்லி உங்களுக்கு அதை விட்டம் தந்துடுவோம் இப்ப பொருவான ஒரு விதத்துல நாங்க செய்ய போறோம் என்று எல்லா சஹாபாக்கள் சொன்னாங்க ஆறு கிராத்தை விட்டுட்டு ஒரு கிராத்துல ஓதும் எல்லா அப்ப யாரும் கேட்கல எப்படி இதை நீங்க புறக்கணிப்பீங்க நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் செய்யற செய்ற சரி இப்படி தாழ்வாக எண்ணி நின்றால் அல்லாஹ் பாதுகாப்பும் இந்த செஞ்சென்றால் எத அ எங்கள பள்ளங்களுே சொல்ல அத அவர்கள நினைக்கோது அந்த உள்ளத்துடைய டைட்டில் அப்படியே இந்த வகையில் அந்த பிரதி ஆரம்பத்தில் ஏற்படுத்தினா கூப்பா ஒரு சகாபிசன நீங்க இராசில இந்த முறையில தான் குரான் படிச்சு கொடுப்போம் என்ன பிரதி எடுத்தாங்க அனுப்பினா முந்தி பலஸ்தீன் லெபனான் இந்த நாடு முன் கொண்ட அந்த நேரத்தில் இப்பதான் முழு சாம் இதுதான் ஊதப்படும் ஏழாவது வச்சு அம்மதியில் ஒரு முறையில அன்பாடு சகோதரிலே குரானுடைய பிரதி ஏழு கோணங்களும் போனது அதே முறையில படிச்சு கொடுக்காங்க இதுதான் உஸ்மான் ஏற்படுத்தினோத்திலே உள்ளவங்க ஹரத்தில் சேர்றாங்க இமாம் ஏற்படுத்த முறை இது இரு அன்பான சகோதரே அந்த குருது கேள்வி மாதிரி அப்ப கேக்கல அவங்க மார்கத்துடைய சீர்தத்தை தான் பார்த்து ஒழிய அந்த பிரிவினை பிரிவினை பிரிவினை வந்து நெருப்பு சகோதரர்களே எங்க பெய்து பத்தி சாம்பலாகும் தெரிய அதனால சாபாக்கள் ஒத்துமைய தான் எதிர்பார்த்தவங்க Quran அதத்திரண்டு எதா இருந்த இப்ப செய்துனா அலிரதியல்லாவுடைய ஆட்சி காலம் வந்தது அவங்க பள்ளியில பார்த்தா ஒரு ஆள் ஓதுறாரு தவறுதலா ஓகுறா அந்த எழுத்துட்டான் ஆனா தவறுதலாக தத்து மந்த வச்சு ஓதுற பந்த மனிதரை செய்த அலிரதியல்லா கூப்பிட்டு கேட்டாங்க நீங்க ஏப்பிடி குரான் ஓகுறீங்க தவறுதலா சின்ன நான் ஒரு அஜமி நான் அரபி அல்ல நான் என்ன பணிக்கு இப்படி ஓது அதுல அலிரதி அபுல் அஸ்வத் அத்தூ அலி என்ற ஒரு இலக்கண ஒரு ஆலிம கூப்பிட்டான் இலக்கண ஒரு பெரிய ஒரு மனிதன் அதாவது அபுல் அஸ்வத் அப்து அவரை கூப்பிட்டு சொன்னார்கள் இப்படியே விடுபட்டால் மக்கள் விரும்பின மாதிரி ஓதி அவர் தான் முதலாவது அபுல் என்ற இப்படிப்பட்ட அரபு தெரியும் அரபிகள் அரபுல வளர்ந்தவங்க அவனு அப்படி தொட்டொன்னு தேவல்ல இகல மாதிரி ஆள்களுக்கு அதனால முதன் முதலா அவங்க தான் செஞ்சு குர்வானி ஒன்று அவர்கள் ஒரே கிராத்துல படிச்சு அவங்களுடைய உத்தரவின் பேரில் குரான் ஏற்படுத்தின முறையும் அழகுபடுத்தின முறையும் எந்த குரான் நீங்க பார்த்தாலும் அதை கண்டுகொள்வீங்க அதனால சகோதரர்களே பெரியவர்களே குரான் அதுல ஒன்றுதான் அன்பான சகோதரர்களே முதலாவது இந்த கிராத்தொழிஞ்சது அல்லாஹு உதாரணமா சொல்லுவேன் இதுக்கு போதி காண்பீங்க அல்லா மொழிக்கு சொல்லி காட்டினான் இப்ப ரசு பாடமாக்கி சொல்லி என்று விச்சரித்தே அதனால நாங்க குரான் ஓத செல்ல உள்ளத்தால நினைச்சு கொள்ளணும் இது நான் ஏன நாவாலும் ஓதுல அல்லாதான் ஓதுல முதலாவது அடிச்சு வச்சிருக்க மாட்டான் இது அல்லா ஓதினது ஒவ்வொரு மனுஷன் ஓதத்தான் பார்ப்பார் அதனால சகோதரர்களே இந்த குருவானதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மருந்து குர்வான் ஓதிக்கொண்டு போவாங்க எங்களுக்கு விளங்காமல் எங்களுக்கு விஷயம் ஆயிடு ஒரு காலத்துல மக்கள் குர்வான் ஓதுவாங்க பக்கத்தில் ஒரு தண்ணி கிலாஸ வச்சு கொள்வாங்க குர்வான் ஓதிக்கொண்டே போவாங்க அந்த குர்வான் ஓதின ஓதின உச்சரிப்பு அந்த கிலாஸ் தண்ணியில கொஞ்சம் நபத்து என்றால் துவான மாதிரி ஊடிக்கொள்வான் அத பின்னால குடிச்சு கொள்வாங்க ஒரு கார்கள் இப்படியெல்லாம் நடந்துச்சு அதனாலுடையால் அவர்கள் அப்பாஸ் மூலமா சொல்றாங்க யாரு குரான் வார பழக்கம் இருக்குமோ அந்த மனுஷன் எந்த தூரத்துடைய வயசுக்கு போனாலும் மந்த மாட்ட போனே பே அறுவான வாழ்க்கையை சொல்ல அறுதலில் வாழ்க்கையிலே பேசினும் அந்த நிதானம் இல்லை எப்படி ஐடியாக்கள் கொடுக்கணும் அந்த அபில்ல வயசுக்கு அதனால அப்துல்லா இருக்குமோ அவங்களுக்கு இந்த நிலைமை வாழ்ந்தாங்க இதே போலா போன்ற சகாபாக வாழ்ந்தாங்க சிந்தனை எல்லாம் சின்ன அதாவது ஒரு வாரிப்பலுடைய சின்னமாக பார்க்கின்றால் குர்வானுடைய அன்பிருந்து சாமி அது மாத்திரமல்ல குர்வான்ல எல்லா கஷ்டத்துக்கும் எல்லா விதமான முசீபத்துக்கும் இந்த மனசின் தீர்வு அதனால சகோதரர்களே பெரியவர்களே தனக்கு ஒரு குர்வானை ஏற்படுத்துங்க இந்த குர்வான் இது இருக்கும் சல்லி பேச மாதிரி இருக்கிற மாதிரி எங்கேயான ஒரு இடத்தில் உட்கார்ந்தாலும் வீட்டில் இருந்தாலும் இந்த குரான் தான் இருந்தால் அந்த மனசனை சும்மாவே பாடம் வரும் போன நிலமெல்லாம் ஓதிக்கொள்வார் இல்லை என்றால் கண்ட கண்ட எல்லா குரவானே ஓதுற மனுஷன் ஓதலாம் சகோதரே தனக்கண்டி ஒன்றிருக்கும் சாட்சியாயிருக்கும் எனவே சகோதரே இந்த குரான் இறங்கின மாதம் ரமதானுடைய மாதம் எனவே அதை கண்ணியப்படுத்த அதனால குர்வானுடைய கடமை ஒரு மனு ஒரு நாளை ஒரு ஜ இன்னும்க்கள் ஒரு மாதத்தில மூணு குரான் முடிக்கிறோம் ஒரு நாளைக்கு பாகிஸ்தான் போன்ற இடத்துல பார்க்கின்றால் மூணு நாளைக்கு ஒரு குரானம் ஒரு நாளைக்குமே குரவானின் இதுலதான் எல்லா பறக்கத்தும் எல்லா ரக்மக்கும் எல்லா உதவியும் ரசூல்லாவுடைய ஒரு மூஜிதாவை நாங்க பார்த்தது மாறி எனவே இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தத்தான் அல்லாத இந்த குரான ஓதத்தை நாங்கள் பாக்கிய மக்கள் எங்களை தொல்பையில ஓதுனாங்க பின்னால நூறு பேரை சொரக்கத்துக்கு எடுத்து கொடுப்போம் இனிமேல் ஒரு பத்து பேர் பத்து பேரை சொரக்கம் கொண்டு போவார் இந்த மாதிரி மக்களோட தான் எங்களுடைய அன்பிருக்கணும் அத மாதிரி என்னுடைய ஒரு அபிப்பிராயம் அன்பான சகோதரர்களே எந்த பள்ளியில குரான் மக்கள் இறங்கியது இந்த யுத்த காலத்துல இறங்கியது இது இந்த சட்டத்தை சொல்லுது குர்வான விலங்குற மாத்திரம் சகோதரர்களே அதனாலதான் சகோதரர்களே எப்படி ரமலானுக்கும் குரானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதோ இதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாள் யாரு சூரத்தில் கோது வாங்களோ அவங்களுக்கு தஜாலுடைய பித்னாக்கள் வராது தஜாலுடைய இப்பதான் அன்பான உலமாக்கள் சொல்றாங்க யாரு கி வர பலத்தைமோ அந்த மக்களே பெரிய பெரிய துன்பங்கள் வந்து சேர்த்து அதனால சகோதரர்களே குவால மொத்தமா பதிமூணு அல்லது சூறாக்கி ரெண்டு ஒண்டி சேர்த்தால் நூத்தி பதிமூணு ரெண்டே வேற பிரித்தான் நூத்தி பதினாலு சூறாக்கி இந்த சூறால சூறத்தில் காப்ப போது சொன்னதே அதுல பெரிய ஒரு தாத்த வாழ்க்கை அதனால சகோதரர்களே கிழமை தோறும் குர்வானோட அன்பிருக்கும் வருஷம் தோறும் எங்களை குருவான் முடிக்கிறவங்களா இருக்கோனும் ஆக எங்களை கிருமி செய்வாயாக யாழ் குர்வானோடு இருக்கக்கூடிய அன்பை என்ன கொஞ்சம் கூட்டி தருவாயாக யாருல அதை ஓதுவதற்கும் விளங்குவதற்கும் யார் இல்ல எங்களை தொப்பை செய்வாயாக யாழ் உலகத்தில் இனோசாம மக்கள் விளங்குறாங்க யார் இல்ல புதுசு புதுசா வரக்கூடிய மகிமையான விலங்கி நாங்களும் எங்களோட குடும்பம் அமல் செய்யக்கூடிய